தலைப்பு இருபத்தி எட்டு சரஸ்வதியை மூக்கறுத்தது பிரமதேவன் பத்தினியாகிய சரஸ்வதியை மூக்கறுத்தது யாதெனில் பிரமதேவனது சிரசில் ஒரு முகமாகிய அகங்கார தத்துவத்திற்கு உபகருவியாவது அவரது பத்தினியாகிய சரஸ்வதி மேற்படி கல்வியின் முகப்பை அல்லது மூக்கை அறுத்தது என்பது அடக்கியது இல்லாவிட்டால் அபரஞானம் ஒடிய பரஞானம் வராது